பிரனமோனோ நனப்பமத்தரம்ல சமவித்தயாசோஸ் வாசி உண்மையை அறிய விரும்புகின்றவன் அதன் பொருட்டு முயற்சியோடு அத்தகைய உயர்ந்த குருவை உபாசிக்க வேண்டும் அவரிடமிருந்து மெய்ப்பொருளை பற்றிய அறிவை பெற வேண்டும் என்பதே இதன் பொருள் என்பதை உணர்ந்து நாம் இன்புறுவோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம்